வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று டிசம்பர் பதினான்காம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி இருநூற்றி ஆண்டு நெதர்லாந்தில் வெள்ளத்தினால் கடல் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஐம்பதாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு மாண்டி மான்டிபியர் சகோதரர்கள் ஆளில்லா வெப்பக்காற்று பலூனை முதன் முதலில் பிரான்சில் சோதித்தனர் இரண்டு கிலோமீட்டர் உயரம் வரை இது பறந்தது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ரஷ்யா மீதான பிரெஞ்சு படையெடுப்பு முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி எட்நூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அலபாமா ஐக்கிய அமெரிக்காவின் இருபத்தி மாநிலமானது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற பெரும் சூறாவளி காரணமாக யாழ்ப்பாணத்தில் பெரும் உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையை தனியாரிடமிருந்து இலங்கை அரசாங்கம் பொறுப்பெடுத்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் பிளாங்க் அவர்கள் தனது கரும்பொருள் கதிர்வீச்சு பற்றிய பிளாங்கின் விதியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவால் அமுன்சன் தலைமையிலான ஐந்து பேர் அடங்கிய குழு தென்முனையை அடைந்த முதலாவது மனிதர்கள் என்ற பெருமையை பெற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பின்லாந்தை சோவியத் ஒன்றியம் ஆக்கிரமித்த காரணத்தால் அந்நாடு நாடுகளின் கூட்டமைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கலிபோர்னியாவில் பெர்க்லி என்ற இடத்தில் ஃப்ளுட்டோனியம் முதல் முறையாக பிரித்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநாவின் தலைமையகத்தை நியூயார்க் நகரில் அமைக்க முடிவெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அல்பேனியா ஆஸ்திரியா பல்கேரியா கம்போடியா இலங்கை பின்லாந்து ஹங்கேரி அயர்லாந்து இத்தாலி ஜோர்டான் லாவோஸ் லிபியா நேபாளம் போர்ச்சுக்கல் ருமேனியா ஸ்பெயின் ஆகிய நாடுகள் ஐக்கிய நாடுகள் அவையில் இணைந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய பங்களாதேஷில் இருநூறுக்கும் அதிகமான அறிஞர்களை பாகிஸ்தான் இராணுவத்தினர் படுகொலை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஃபாரிஸில் இடம்பெற்ற உடன்படிக்கையில் யூகஸ்லவியா மற்றும் போர்சினா ஹெர்சகோவினா ஆகிய நாடுகளின் தலைவர்கள் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் அதிபர் பர்வேஷ் முஸாரப் கொலை முயற்சி ஒன்றிலிருந்து உயிர் தப்பினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தெற்கு பிரான்சில் வீதி என அழைக்கப்படும் மில்லோ என்ற உலகின் மிக உயர்ந்த பாலம் திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் தொடக்க பள்ளியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு நிகழ்வில் இருபத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நாசாவின் மறைனர் இரண்டு விண்கலம் வெள்ளிக்கோளுக்கு மிக அருகில் பறந்தது இதுவே வெள்ளிக்கோலை மிக அருகில் நெருங்கிய முதலாவது விண்கலமாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்றாம் ஆண்டு நாஸ்டாமிஸ் வருங்காலத்தை கணித்து சொன்னவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு எம் அழகப்ப மாணிக்கவேலு தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாலூர் தூ கன்னப்பர் தமிழறிஞர் எழுத்தாளர் உரையாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கே எஸ் ஐயங்கார் இந்திய யோகா பயிற்சியாளர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாவேந்தன் ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சியாம் பெனகல் இந்திய இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ரே சண்முகம் மலேசிய கவிஞர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மறைமலை இலக்குவனார் தமிழ் பேராசிரியர் இலக்கிய திறனாய்வாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சஞ்சய் காந்தி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விஜய் அமிர்தராஜ் இந்திய டென்னிஸ் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வசந்த் தமிழ் திரைப்பட இயக்குனர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சமீரா ரெட்டி இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆதி தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ராணா தக்குபாடி இந்திய நடிகர் தயாரிப்பாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதலாவது அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி முனுசாமி பிள்ளை தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சோமசுந்தர பாரதியார் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு ஆண்ட்ரே சாக்ரவ் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய இயற்பியலாளர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டன் பாலசிங்கம் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வி எஸ் துரைராஜா இலங்கை கட்டிட கலைஞர் திரைப்பட தயாரிப்பாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் எரிசக்தி சேமிப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே